வணக்கம் சூரியகாந்தன் ஐயா உங்களுடைய படைப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களையா? வணக்கம் அன்பு நேயர்களே அடிப்படையில் எழுத்தாளனான நான் இதுவரை இருநூற்றி ஐம்பது சிறுகதைகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கவிதைகள் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட குறுநாவல்கள் பதினைந்து நாவல்கள் என்கிற அளவில் எழுதியிருக்கிறேன் அவைகள் 35 நூல்களாக வெளிவந்திருக்கின்றன கவிதை தொகுதிகளாக மூன்று நூல்களும் சிறுகதை தொகுதிகளாக பனிரெண்டு நூல்களும் திறனாய்வு கட்டுரை நூல்களாக ஏழு நூல்களும் சமூக நாவல்களாக பதினைந்து நூல்களும் அவைகள் அமலேப்பா எவ்வளவு நூல்கள் எவ்வளவு படைப்புகள் கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்களே ஐயா வாழ்த்துக்கலையா ஆமாம் தமிழில் மட்டுந்தான் உங்களுடைய படைப்புகள்லாம் வந்திருக்கா இல்லை பிற மொழிகள்லேயும் தங்களுடைய படைப்புகள் இடம்பெற்றிருக்குங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னுடைய படைப்புகளை மலையாள மொழியில் ஏழு நாவல்களாக ஆங்கிலத்தில் நாலு நாவல்களாக ஹிந்தியில் நாலு நாவல்களாக மராட்டியில் ஒன்று தெலுங்கில் ஒன்று கன்னடத்தில் ஒன்று என்கிற அளவில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எனது படைப்புக்கள் தமிழகத்தின் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் கல்லூரி மாணவர்களுக்கு பாடநூல்களாக அமைந்திருக்கின்றன பிற மாநிலங்களிலும் அவைகள் பாடநூல்களாக அமைந்திருக்கின்றன என்று தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஓஹோ அப்படியா பிற மொழிகள்ல மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறைய வந்திருக்கு உங்களுடைய படம் அது மட்டுமின்றி அடிப்படையில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் நான் உங்களுடைய கதைகளுக்கு நாவல்களுக்கு தேவையான கதாபாத்திரங்கள் எங்கிருந்துங்க எடுக்கிறீங்க நடைமுறையிலிருந்து எடுக்கிறீங்களா இல்ல இல்லாம கற்பனை கதாபாத்திரங்களா உழைக்கும் மக்களின் வாழ்க்கையோடு நேரடியாக பங்கு பெற்று அவர்களே கதாபாத்திரங்களாக்கி என்னுடைய படைப்புகளிலே நான் சாதாரண மக்களுக்கும் சாகித்ய அந்தஸ்தனை கொடுத்து வருகிறேன் அருமை அருமை அருமை அருமையா சொன்னீங்க எழுத்தாலும் பேச்சாலும் தமிழுக்கு நாளும் தொண்டாற்றி கொண்டு வரக்கூடியவன் நான் ஐயா தாங்கள் பணி ஓய்வு பெற்று விட்டீர்களா அல்லது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்களா ஐயா தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் இப்போது எழுத்துப் பணியை மேற்கொண்டிருப்பவன் வானொலி பத்திரிகை தொலைக்காட்சி என்று என்னுடைய படைப்புகள் பிரவேசம் செய்ததோடு மட்டுமன்றி அந்த மீடியாக்களிலும் எனக்கு தொடர்புகள் உண்டு திரைப்பட பாடல்களுக்கு ரொம்ப அருமையாக விளக்கம்லாம் சொல்கிறீங்களே திரைப்பட பாடலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா பாடல்கள் எழுதிய பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன் தான் என்னுடைய பாடல்கள் இறை பாடல்களாக மெல்லிசை பாடல்களாக நூற்றுக்கு மேற்பட்டவைகள் பிரபலமான வரவேற்பை பெற்றிருக்கின்றன உங்களுக்கு நான் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கும் பாட்டோடுதான் நான் பேசுவேன் எனும் நிகழ்ச்சியின் வெளியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலின் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் நிறைகின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நல்ல நல்ல தகவல்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க மீண்டும் நாளை நிறைய தகவல்களை சொல்லுங்கள் ஐயா நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம்